யோகம் முழுக்க அவன் கிடைக்க இருக்கிறான் கூட போனாலும் வாழ்வியல் நாலன்று போய் புள்ளிடை தற்ப இவன் போறான் மலையமான திருமணி காரிகிட்டே பரிசு பெறணும்னு காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு புறப்பட்டு போகும்போது ஒரு பூனை குறுக்காப்பதான் வருது ரெண்டு காகமானது வந்து கட்டிவிட்டுதுலவா இப்படி வந்து பிறந்து இப்படி பிறந்தது அதுக்கப்புறம் ஒரே ஒருவர் வந்தார் யாருன்னு சொல்லல ஒத்தையா வரப்படாதவர் வந்தார் இப்படி எல்லாம் இருந்தால் கூட என்னுடைய அந்த என்னுடைய ஓரம் மலையமான் திருமுடுகியை பாடுகின்றவர்கள் பரிசில் பெற தவறார் என்று பாடுகிறது பிறநானூர் சொல்லு அப்படின்னு சொல்லுது வழக்கம் இதெல்லாம் பார்த்து போனதுங்கிறது நம்ம பாரம்பரியமான தமிழ் வாழ்வியல் வழக்கு மறந்துடாது எல்லாம் அங்கிருந்து வந்ததும் இல்லை எங்கிருந்து வந்ததும் இல்லை எனவே இப்ப அருமையான ஆவணி மாதத்துல அந்த மாதிரி பார்த்து ரொம்ப அருமையா வைத்தார் வைத்தால் இதோ இப்பொழுது முதல் நாள் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை இந்த பாப்பா என்ன பண்ணுது இயல்பாகவே ரொம்ப அருமையா அந்த கூந்தல் முடிச்சிருக்கும் எந்த காரணத்தை மட்டும் எந்த நேரத்தில் பறந்து வைக்கப்படப்படாது தலையை விரிச்சு போடக்கூடாது நீராடுகின்றது அலசு அறைய தவிர அப்படியே நுண்ணியில் தூங்கணும் முடிஞ்சு போட்டுவான் பறந்து விரியக்கூடாது கம்பர் பெருமான் அவர் நினைவுபடுத்தாமல் அனுமன் பார்க்கிறான் மற்றவங்களுக்கு எல்லாம் மற்ற புலம் கிடைச்சது தென்பம் கிடைத்தது ராமருடைய தென்பலத்துக்கு போனார் இதோ இரவு பகலாக தேடி ஒளியில காட்டலாம் அப்படியே பார்த்துட்டு வர இலங்கையினுடைய செல்வத்தை பார்த்துட்டே வர்றார் செல்வமோ அது அவர் தீமையோ இது பார்த்தா எல்லாம் நாலாவது மாடி அஞ்சாவது மாடி ஏழடுக்கு மாடிப்பா ஒவ்வொரு ஆலையும் பார்த்து அறக்குறதா இப்ப இருபது பத்து வரைக்கும் அப்படியே மோதிரம் போட்டிருக்காங்கப்பா கழுத்துல செய்யணும் பெண்பாள செல்வ மோ அது இந்த அது கம்பேர் முடிச்சேன் அதுன்னா அனுமனுக்கும் அண்டு இருந்த இலங்கைக்கும் தான் தெரியும் அது அந்த அதுங்கிற சொல்லினால விளக்கின அளவுக்கு வேற எந்த சொல்லும் விளக்க முடியாது செல்வமு அது அவர் தீமையோ இது அது இதுங்கிறதுல அடாடா இவ்வளவு பெரிய செல்வமும் இவ்வளவு பெரிய வளமும் இருந்தும் இவ்வளவு பெரிய அரசனாயிருந்தும் பாவி பய பிரத்யானுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டான அவன் தீமையோ இது அரே தேவேந்திர பிரம்மா ஐயா தேவரெல்லாங்கண்ணா அவங்க எல்லாம் என்ன பண்ண இரவு பகலா பணி ஆட்கள் ஐயா வழியடியோ ஆட்கொண்டால் பொல்லாதோங்கிறாங்க திருவாசகம் படிச்சவங்க அல்லீனும் பகலீனும் அமரர் ஆட்சைவார் இரவு பகலா தேவரலோ வேலை செய்யறோம் அடார மூணாவது படித்தவண்ணு அப்படின்னு ஒரு முக்கு மூக்கணும் அந்த பாட்டு படித்தார் வெல்லுமோ தீவினை அறத்தை இவ்வளவு விருந்து என்ன பண்றது அறம் என்ற ஒன்றை தீவினை வெல்லுமா வெல்லாது வெல்லாது அந்த முடிவை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அன்பு பார்க்கிறான் அவையே பார்க்கும் போது பார்த்துட்டு மண்டோதிரி படுத்திருக்கிறார் அந்த முகமும் மற்றதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆஹா கற்புடைய பெண் எனவே நம்ம பிராட்டிதான் போலும் என்று கூட அப்படி கருதுறது ஆயினும் அவள் கூந்தல் விரிந்திருந்தது வாயிலிருந்து அப்படி கொஞ்சம் அந்த தூங்க எச்சில் வந்திருது பிராட்டி அன்று என்று முடிவு கட்டினான் பெண்களுக்கு எந்த நேரத்திலும் முடி கலைய கூடாது கலையாது எங்கேயே வெள்ளித்தறியல் காணு ரொம்ப அருமையா அதெல்லாம் செய்வா பிரம்மச்சாரி அனுமன் வாயிலாக பல வெற்றியெல்லாம் அறிவுறுத்தி போகுது அல்லவா இப்படியாக அந்த பெண்பால் என்னன்னு கேட்டா ரொம்ப அருமையா மாலையில நாலு மணிக்கெல்லாம் நல்ல தலையே நல்ல சீவி அது மணப்பெண் மாப்பிள்ளை வேற வந்துட்டு இருக்காரு சுற்றம் ஏமா தலை சீவிட்டுமா நானும் இல்லம்மா நான் சீவிக்கிறேன் பாடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது பாவ சீவரேங்குது அப்படிலாம் சீவி ரொம்ப அருமையா பூ இதோ நாலு ஐம்பது அஞ்சு அஞ்சு பத்து ஆகுது அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார் யார் வருவா அவர் தான் வர்றார் யார் வருவா அவர் தான் வருவர் பெரிய புராணம் படிக்கிறோம் ஒருத்தர் வர்றார் சொல்றோம் யார் வருவா இந்த சூழல் வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யல இதெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர் பாட்டு விட்டு விட்டு பின்னாலும் வந்துட்டோம் அவர் வந்தவர் எப்படி வர்றாருன்னார் அப்படியே சேக்கலா பெருமான் ஒலியும் ஒலியும் ஒலியும் காட்டார் இப்ப வந்து கொன்று இருக்கிறார் நாலு ஐம்பதுக்கு யார் வீட்டுக்கு நம்முடைய மானக்கஞ்சார வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு பார்த்தா பெரிய பந்தல் இந்த மாதிரி போட்டு வாழை மரம் கட்டி வாழை இது கட்டி அடாடா அப்புறம் அதுல ஒருத்தர் வர்றார் ஐதோ இப்படியே நம்முடைய சேக்கலாருடைய படப்பிடிப்பு அப்படி அமைந்திருக்கிறது அடாராடா அந்த நெற்றிய பாருங்களேன் நெற்றி முந்திரை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில் கொண்ட சகை முச்சி என்கண் கோத்தனிந்த இயற்புமணி பா இதோ தலை அதோ அத சீவப்பட்டது அதுல ஒரு உச்சி அங்கே வந்து இந்த எண்பு மணி மணிகள் எல்லாம் அப்படி கட்டப்பட்டு சடையில சுத்திருக்காராம் அப்படி ஒரு முனிவர் ஒரு முனிவர் அப்படி சுத்திருக்காராம் சரி பண்டொருவன் உடலங்கம் படித்த நாள் அது கலைந்த வெண்டாராளம் என காதின்சையும் குண்டலமும் இதோ திருமுடியை காட்டினே இது அப்படியே அவருடைய திருச்செவிகள் ரெண்டு காதல வெள்ளப்படேன்னு குண்டலம் அது என்னது அது ஆடுபடி ஆடுதுங்களா இவர் வய இவர் கொஞ்சம் வயது ஆனவர் அதோடு கூட இவர் ஆடும்போது அந்த காதலுக்கு ஒரு குண்டலமும் ஆடுகிறது ஆடி அவ்வெண் பின் ஓலி மணி கோத்து அணிந்த திருத்தாழ்வடமும் இதோ மார்பினுடைய காட்சி ரொம்ப அருமையா நேபாளத்திலிருந்து ஆறுமுக விருதிராக்கம் ஒரிஜினல் நல்ல உண்மையான விருதுராக்கம் அது அதோடு கூட இந்த எலும்பையும் கலந்து அப்படியே மணியாக போட்டு நீண்டத உருதராக்கமணி தூங்குது அதார மார்பி தரிசனம் பண்ணிக்கணும் பேர் அற ஒழிய தோழிடும் பட்டிகையும் இன்னைக்கு இங்க என்னமோ கேட்டால் எப்பவும் பாம்புதான் கிடைக்கும் இப்ப எப்படியோ தெரியல நல்ல அருமையான ஒரு வெண்பட்டாடு அதை போட்டு மை வைந்த நிறக்கேச பூணும் மயிரால் அணிந்த பூணூல் மயிரால் அணிந்த பூணூல் அந்த பூணுல மாடு போட்டு இதை மட்டும் நல்லா அதிகமா காட்டணும் ஏன்னா இங்க வரலாற்றுக்கு ஏயுபுடைய இடம் அதுதான் எல்லது பூணூல் ஒன்பது கொண்ட மூண்டுபுரி நுண்யான் புலரா காலகம் புலரவுடிகாட்டுப்படை ஒன்பது ஒன்பது நூல் கொண்ட மூன்று முப்பது நூல் போடுவாங்க ஒன்பது கொண்ட மூண்டுபுரி நுண்யான் புலராம் புலரவுடி உச்சி கூப்பிய கையினர் ஒ விடவா காலங் கடந்த ஒளிய ஒளியமாச்சு திருவேரகத்திலே சங்ககாலத்திலே முன்னாலே நக்கேர பெருமான் இதோ அந்த வாயில் அந்த படியில ஏறிடுறாங்களே அவங்களை பிடிச்ச அந்த ஒும் ஒ உச்சி கூப்பிய கையினர் தற்புகண்ட அறக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கின் நவில ஒளி இப்பொழுது ஒளி எதை பாடுகிறார்களாம் முருகப்பெருமானுடைய ஆறு விதமான எழுத்தையும் பாடுகிறார்களாம் நாவியல் மறிங்கின் நவில பாடி ஆனாலும் பெருமான காட்டுகின்ற உடல் அந்த மேல் தலை அதன் பிறகு இருக்கிற அமைப்பு இவற்றை எல்லாம் காட்டி அற ஒழிய தோளில் எடும் பட்டிகையும் மை வந்த நிற கோச வட்பூனு நூலும் மனச்செவ்வன்பவற்றும் திருநீற்று பொக்கணமும் அப்படியே மார்பை காட்டினவர் அப்படியே இடுப்பை காட்டினார் இடுப்புல என்ன இருக்குனர் விபூதி பையன் நிறைய திருநீர் போட்டு வச்சிருக்கு ஏன் யாராவது உடனே வணங்கிட்டாங்கன்னா உடனே என் நெத்தியில திருநீர் அணியணும் இல்ல அதற்காக மயில அதுல வந்து நம்ம சொல்றது உண்டு வாரியார் சுவாமியில்தான் சொற்பொழி முடிஞ்சு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்து மேடையை கொஞ்சம் புனிதமாக ஆக்கணும் ஒரே ஒருவர் தான் அதுக்கு கிடையவே மேலும் போய் யாம போய் நீட்டை போற நீற்றத்து தகுதியும் இருந்தது அதனால என்ன பண்ணுறது ஒருபடி திருநீட்டு இருக்கும் இவ்வளவு சிறிது வயிற்று பெருசா இருக்கும் கனப்பையா இங்க திருநீற்று அதனால பெரிய திருநீற்று பையன் இடுப்புல கட்டி வச்சிருக்கு ஆனால் எங்க பார்த்தாரோ ஜெயிக்கிறார் ஒரு முன்கை தானி மணி கோத்தானி ஓல அருமறினூல் கோவனத்தின் இசை அசையும் திருவுடையும் அருமையான அந்த கோவனம் அந்த கோவனத்து மேல அருமையான ஆடை இருக்குங்க அது பெரும்பாலும் தெரியும் ஏன்னா ரெண்டு மென்மையா இருக்கும் மென்மையா இருக்கும் இன்னைக்குள்ள நல்ல துறவிகள் போக சொன்னா உள்ள அந்த கௌவீர்ணமும் தெரியும் மேல அந்த இழுத்து கட்டிருக்கிற அந்த ஆடையும் தெரியும் சுந்தரமோன் சுவாமிகள் மனக்கோலமா இருந்த நல்ல பெரிய செல்வந்தர் வீட்டு பிறந்தது சிவாச்சாரியார் பிள்ளை ஆனா வளர்ந்ததெல்லாம் செல்வந்தர் அப்படி ஒரு அனுபவம் இருக்குங்களா அப்படி ஒரு கிடைச்சது அது மட்டும் இல்ல வரவேற்பு கொடுத்தது ஒரு பெரிய பேரரசர் சேரமான் பெருமான் நாயனாரையே ஒரு இருமுறை வீட்டுக்கு வர முடியாது அது எப்படி அரச தர்பாரோட யானை படை என்ன குதிரைப்படை என்ன காலாட்படை என்ன இப்படி எல்லாம் படைகள்லாம் வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய சிவாச்சாரியா இருந்தார் அவரை வந்து சொன்னார் தான் எப்படி இருந்தே என்கிறார் சுந்தர தேவாரத்துல கீழார்கோவனமும் நீர் திருநீருமைப்பூசியுண்டன் தாளே மடையனே அடிச்சுடுவாங்க சண்டை போட்டு பன்றாயிரம் அப்ப கோவணம் கோவனமும் தாலே வந்தேன் தலைவாயனை என்று கொள்ளி என்று அவரே பாடுகிறார் அதனால் அப்படிப்பட்ட அருமையான அந்த கோவணத்தோடு மேலே இருக்கிற திருவுடை இருநிலத்தின்மிசை தோய்ந்த எழுதறிய திருவடிவும் இப்ப என்னைய சடையை காட்டினவர் இப்ப திருவடி எனவே கேசாதிபாதம் முடிமுதல் அடிவரை எழுதறிய திருவடியும் அந்த திருவடியை அவர் எழுதி பார்க்க முடியாதான் இன்ன தன்மயன் என்று அறி பிராணி அண்ணம் வைகும் வயற்பழி மறக்கலு மாமி அவர் தேவாரம் தான் அது எங்க திருவடிக்கும் பொருந்தும் அந்த திருவடி அப்படி ஒரு திருவிழா மேல எடுத்து அப்படி அது ஆதராம அந்த திருவடி வச்சு நடக்கிறார் ஆனால் ஆனால் அந்த திருவடி அப்படி எழுத பார்க்க முடியாது அப்படிப்பட்ட திருவடியோடு கூட திருவடியில் திருப்பஞ்சமுத்திரையும் திகழ்ந்த அந்த திருவடியில அருமையான இலச்சனை பஞ்சமுத்திரை அந்த பஞ்சமுத்திரை என்ன என்பதை அறுதியிட முடியல அறுதியிட முடியல என்னதான் நீங்க இவர் திருமால் கையில இருக்கிறது பாஞ்சசன்னா அஞ்சு முது அது என்ன சங்கு சக்கரம் வாழ் கதை எல்லாம் அது இவங்க கிட்ட காலில் இருக்க முடியாது இருக்க முடியாது ஆகவே பஞ்சமுத்திரை என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும் பஞ்சமுத்திரையும் திகழ்ந்த பொடிமூடு தளல் என்ன திருமேனி தனி பொடிந்த படி நீடு திருநீற்றின் பரப்பன் இந்த இதுவரைக்கும் அப்படி ஒவ்வொரு அங்கமாக காட்டிய சேக்கலா பெருமான் இதோ திருமுடி இதோ திருமார்பு இதோ திருவரை இதோ கௌபியர் உடைய இதோ திருவடி இப்பொழுது என்னன்னு கேட்டா அந்த மேனி முழுதுமாக ஒரு உடம்பு முழுந்து எப்படி இருக்குன்னு அது மேல உடம்பெல்லாம் என்ன இருக்கு போல உடம்பெல்லாம் திருநீர் அப்படியே அந்த பொடியா பூசி இருக்க இப்படிப்பட்ட அந்த முழுமையான வடிவம் இப்ப அந்த அடியவரை வழிபாடே செய்யலாம் பண்ணமா அல்லவா என்னைக்கோ மானக்கஞ்சாரர் வீட்டுக்கு வந்த அடியவரை இன்றும் நம் கண்காண காட்டுகிறார் அந்த அடியருடைய உருவத்தை ஜெய்கிறா பெருமான் அப்படிப்பட்ட திருவடியோடு கூட குடிநீரும் அருகணைந்து தம்முடைய குளிர்க மதத்து அடி நீரும் மனத்தன்பர் தம்மனைகம் பூந்தார் என்று வீட்டுக்கு போனான் யாரே இந்த மாதிரி திருவடியே கதின்னு வைத்திருக்கிறார் அந்த அரியவர் வீட்டுக்கு போனார் யாரு மானக்கஞ்சார் வீட்டுக்கு வந்தனிந்த மா விரத முனிவரை சிந்தை களி கூறு மகிழ்ந்து சிறந்த சிறந்த பெருந்தொண்டனார் எந்தை விரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந்தருட உய்ந்தொழிந்தே நடிகேன் எழுந்தார் இந்த மாதிரி ஒரு நன்மொழிகளை எல்லாம் தூண்டி எங்களுடைய இல்லத்திற்கு வந்தது என்ன மாதம் செய்தது என்றார் கண்ணவிரான் போறாம் பாரத அப்போ என்ன மாதம் செய்தது இச்செருகுடில் என்றார் என்று இந்த குடில் என்ன செய்தது என்று சொல்லி அந்த நற்றவராம் பெருமானார் நல நோக்கி உற்ற செயல் மங்கலம் என இவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன்னா பந்தல் எல்லாம் போட்டிருக்கு என்ன எதற்காக போட்டிருக்குன்னா ஆடி எல்லாம் பதிஞ்சிட்டு வருது அதனால சொல்ல வேண்டியிருக்கு ஆமா அது போல மகள் அவருக்கு திருக்கல்யாணம் நாளைக்கு கல்யாணம் காலையில இன்னைக்கு பெரியவங்க வந்திருக்கீங்க ஆசீர்வாதம் கிடைக்குது பெரிய பேரு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்று நினைக்கிறேன் அப்படியா நாளைக்கு மகள் கல்யாணமா திருமகளார் கல்யாணமா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இவ தெரியாது மாதிரி மக்குச் சோபனம் ஆகுவதென்று வாய் முடிந்தார் உடனே ஆசீர்வாதம் எல்லாம் நல்லபடியாக மனம் சிறக்க இந்த மனம் நடுவதாக என்று ஆசிர்வாதம் பண்ணிட்டுவாதம் சரி பிறகு ஞானச் செய்தவர் அடிமேல் பணிந்து மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மனக்கோலம் புனைந்திருந்த தேனக்க மலர் கூந்தல் திருமகளை கொண்டணிந்து பானற்கந்தரமரைத்து வரும் அவரை பணிவிட்டார் என்னைக்குமே அப்படின்னா அடிவரை தான் வணங்கி கொள்வது மட்டுமல்லாமல் தான் இல்லத்தார் முடிவு வணிக கொள்வது பெரிய அடியர் வந்து நமக்கு பாத்தியா நாளைக்கு கல்யாணம் பாப்பாவும் கல்யாணம் இன்னைக்கு கால ஒரு முடிவர் தானா வர்றார் எனவே அவர் வந்து தானாக வருவாரே ஒருத்தர் வந்து சொல்லி வர மாட்டார் நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்திபரே தன்னையே தந்தார் என்று உந்தீபரு தன்னையே தந்துவார் ஆகவே தானாக தந்தது என்று உந்திபர் தானா வந்தார் இப்படியாக வர ஞான செய்தவர் அடிமையில் பணிந்து மனையகம் நன்னி உடனே மனைவி அடுத்தார் பாப்பா இவாரா ராஜா வா பெரியவங்க பந்துக்காங்க பாரு கிடைக்க முடியாது பெரிய இது மணி அதுவும் ஏற்கனவே உன்னடி யார் தாழ்வனிவோம் ஆங்கவர்க்கே பாங்கோம் என்று வளர்ந்த பெண் இல்லைங்களே அது அமெரிக்காவில் படிச்சுட்டு ஆயிசி இல்லைங்களே அது வேறு மாதிரி கோலமெல்லாம் இருந்து என்னென்ன கோலமோ இருந்தபடியெல்லாம் செய்யலை நல்ல பழமையான கோலத்தோடு வளர்ந்த பெண் நல்ல பழமை மாற மரபு தவறாமல் பெண் அதனால் வந்து உடனே அப்படியே சொன்னு சொன்ன உடனே அப்படியே இட விழுந்து வணங்கி யாரு அந்த அரிய வணங்கி அவர் வணங்கி விடும்போது தான் இப்போ ஒளியும் இப்படி வணங்குது வணங்குன்னா அது பின்னால் அந்த கூந்தல் பின்னிருந்தது இருக்குதே அது ஏறத்தாழ இடுப்பு கீழே போயிட்டு அருமையா அழகா நெளிவா வச்சு பின்னிருக்கிறாங்க அதுல வேற நல்லா அருமையா நறுணி இதெல்லாம் போட கவனம் பார்த்த அந்த திருச்சடைய நீங்க முகத்துல பார்க்கிற முகத்தை பார்ப்பதை விட அந்த இப்படி வணங்கும் அந்த தடையானது என்னது நீண்ட நடி அந்த கோலத்தை பார்க்கும் பெரிய கவர்ச்சியோடையதா இருக்கு இதெல்லாம் ஒலியும் ஒலிந்தான் இந்த மாதிரி சடையெல்லாம் நீங்க பார்க்க முடியாது சேக்கலாறுதான் கண்ணால கண்ண மூடி பாருங்க இப்ப எங்கெல்லாம் இடுப்பு கீழே கழுத்துக்களே வெள்ளிய சடை கழுத்துக்களே வெல்ல இவங்க அதையே பின்னி போட முடியலங்கிறாங்க கஷ்டமா இருக்குங்கிறாங்க என்ன பண்ற இல்லமா அதான் பெஸாம் அப்படி விரிச்சே விட்டுடுது இப்ப நம்ம தலைவரே அப்படி இருக்காங்க காந்திய தலைவர் வர போறாங்களே அந்த தலைவர் அப்படிதான் இருக்காங்க இப்பதான் தலைவிரிச்ச கோலம் தான் சிவசிவு இதை பார்த்துட்டு ஒருத்தர் காப்பி அடிச்சாங்க என்ன தலைவரை பார்த்து இதே காப்பீடிக்கிறது சிவசிவு இதை பார்த்தியும் காப்பீடு தகுதி இல்ல இதை பார்த்து தானே காப்பீடிக்க போறோம் தவை குறிப்பிடும் நீக்கி விடுங்க என்ன பண்றது எனவே அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த திருச்சடையை அப்படியே நீண்ட நடிகர் சடையாக அமைந்திருந்ததுதான் பார்த்தவன் இவருக்கு என்ன தெனிச்சார் இல்ல இருக்கு என்ன இப்பதான் நீங்க நினைக்கலாம் இப்ப நம்ம மற்ற ஆளுதான் என்ன பண்ணுவோம் ஆவி இந்த மனுஷன் முனிவர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க இத போய் கேட்கலாமா என்ன மஞ்சு தலைத்தன வளர்ந்த கூந்தல் கருக நீண்ட நெடிய அந்த கூந்தல் ஆனது இடிமெயர் இல்ல இயற்கை மயறது இடிமேலாம் என்னன்னு தெரியாதுல அவளுக்கு இல்லாம இருந்த அளவு துணை கருவி போடுவாங்க துணை கருவிக்கு தேவையில்லை அதனால இயல்பாக இருக்கிற அந்த கூந்தலுடைய மயிரே அவ்வளவு கருகன்னு இருக்குது நீளமா இருக்குது அழகா இருக்குது அதை பின்னண பின்னல் வேற கொஞ்சம் அழகுபடுத்தி பின்னிருப்பதனாலையும் மலர் பாருங்க நீட்டலும்லகம்டித்தடித்தல் சொல்ல <laughs> சொல்லுவ ரொம்ப கோபம்லையின்னு சொல் மக்கைய திட்டம் கூட தெரியல எங்கிருவள்ளூர் தெரியுது வருது என்ன தரு தலையின் பார்த்து தலையில இருக்கிற மடித்தலனவே விளங்குதலின் அது கூறார அதிகமா அதுக்காக இருபத்தி நாலு நேரம் வருது முருகா முருகா எல்லாம் தமிழருடைய பண்பாடு சாமி அள்ளி வச்சிருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க பாப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க பின்னால ஒரு பெரிய நீண்ட சுட்டம் எல்லாம் இருக்குது எல்லாம் சம்மந்தி சம்மந்தி வல்ல மாப்பிள்ள வருவாங்க அல்லவா பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க மண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரும் எல்லாரும் வந்துட்டான் ஜெய ஜெய ஜெயின்னு கூட்டம் இருக்கு இப்ப எல்லாருக்குது இருக்கு போடியே பார்த்து பார்த்தார் பார்த்துட்டு இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண் எழுந்தபடியே திருநீர் கொடுத்த பிறகு மீண்டும் அந்த பெண்ணுடைய உருவத்தோடவே அவருடைய கண்கள் இருக்கு என்னன்னா இந்த நீண்ட கூந்தல் நம்முடைய இந்த பஞ்சவடிக்கு நன்றாக இருக்கும்னு கடுது எனவே அந்த மாதிரி நீண்ட கூந்தலை இந்த மாதிரி மார்பல் அந்த பஞ்சவடிக்கு போட்டா நன்றாக இருக்கும் போட்டு இருக்கு தெரியல சிவசிவ என்ன செய்தாரா இவர் இருள் செய்த கருள் அருள் செய்த மொழிகேலா அடற் சுரிகிதனை இந்த முடியது எனக்குடி ஆக சொன்னது சேனாபதி என்பதை இங்கதான் புலப்படுத்தினார் எப்போ இருக்குது என்ன செய்தாராம் பொருள் செய்தாம் என பெற்றேன் என கொண்டு பெருமானி ஒரு பெரிய புண்ணியத்தை பெரும் எங்க குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்தீர்களே என்று சொல்லி முப்பத்தி ரெண்டு பல்லும் அப்படியே விளங்க தெரியுதான் மகிழ்ச்சியோடு நேர் அந்த பெண் இருந்தா பெண்ணினுடைய கூந்தல்ல நுனியில ஒரு பகுதி அல்ல போனா போதுங்கிறதுக்கு அடியில இங்கு சிவ சிவ இந்த இடத்துல கொடுத்தது ஒரு ஜான் போச்சேக போற பெற அடியில் அந்த தலையினுடைய புடனியோடு அது அரிய அறிந்து எதி நிந்த மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர் கருத்தி நடை நீட்ட அப்படியே யாதும் எண்பக்கள் ஒன்று உண்டாயின் அது அடியவர் உடைமை இயற்ப என்ன என்ன சொன்னார் ஏதேனும் ஒன்று அடியேன் கிட்ட மட்டும் இருக்கணும் அது இருந்தால் அது என்னுடைய உடைமை அல்ல சுவாமி உங்களுடைய உங்கள் ஒன்று அடியாருடையது எனக்கு சொந்தம் என்னதோ இங்கு சொல்லி… அப்படி போல் எனக்குார் அவர் மறைந்து மனப்பெண்ணுடைய கூந்தலை கேட்டு வாங்குவாரா அரை வாங்குவார் போல் மறைந்து வாங்கவில்லை என்பது பெற்றார் வாங்கவில்லை மறைந்து பாங்கின் மலைவல்லியுடன் பழைய மழை விட ஏறி கடவுள் ஊர்தி அந்த ஊர்தி என்ன காங்கையா கிடையாது என்று அறம் என்பது என்று திருவள்ளுவர் அன்றறிவாம் என்ன அது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா இந்த உடம்போட இந்த ஆன்மாவானது பிரிஞ்சு எத்தனையோ ஆன்மா பிரிஞ்சு போனாலும் கூட அழியாமல் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுன்னு அறந்தாண்டா அந்த அறிவாம் என்ன அது அறம் மற்றது பொன்றுங்கால் பொன்றா அப்ப என்று அழியாத அந்த துணையாக இருக்கிற அந்த விடை ஏறி தன்னுடைய அம்மையப்பராக வந்து காட்சி கொடுத்தாராம் கொடுத்து ஒளி விசும்பின் நில நெருங்க தூங்கிய பொன்மலர் மாதிரி தொடும்பர் தோடு உடனே விழுந்தெழுந்து மெய் மறந்த மெய் மண் மெய் என்ப தமக்கு மதி கொடுந்தலைய விழுங்கங்கை குதித்து தடை கூத்தனார் எழும்பறிவு ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார் இங்க ஒரு சொல்லிட்டு வரேன் சோதிக்கிறதுக்கு வந்தார்னு சொல்லுவதுங்கிறது பெரிய புராணத்தை இந்த பிறவில ஏழு பிறகுக்கு தெரியாதுன்னு சொல்ற விஷயம் ஆமா ஏழு பிறகு சோதிக்க வந்தாருன்னு உன்னுடைய பெருமையை ஏழு புவனங்களிலும் தெரியும்படியாக செய்தோம் என்று அருள் செய்தார் சோதிக்க வந்ததில் எங்கேயோ கஞ்சாரூர்ல ஒரு அடியவர் ரொம்ப இறைவனிடத்திலும் அடியோடு இடத்திலும் அன்புடையவர் என்பதே இளமர காய்மறையா இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த காலம் முதல் அந்த காலம் மட்டுமல்ல அந்த சோழ மட்டுமல்ல ஆகில உலகமும் அப்பாலை அப்பாலை அப்பாலும் அடிச்சார் அடியா இருக்கும் அடியேன் என்பது போல காலங்கடந்து இடம் கடந்து அத்தனை பெருமக்களும் அறியும்படியாக செய்தோம் என்று சொன்னாரே தவிர சோதனை பண்ண அதுல நீ வெற்றி வச்சுட்ட இந்த சொல்லவே கூட சோதிக்க வந்தார் எனவே இவ்வாறு உன்னுடைய பெருமையை உலகமெல்லாம் அறிய செய்தோம் மருங்கு பெருங்கனநாதர் போற்றி சிப்பானவர்கள் தெருங்க விடை மேற்கொண்டு நின்றவர்தம் முன்னின்றவர்தம் ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சி இன்மையல் குவித்தையர் பெருங்கருணை திறம்போட்டும் பெரும் பேரு நேர் பெற்றார் இப்படியாக அவர் வந்து பெருமானுடைய தேர்வுகளை பெற்று சென்று விட்டார் இப்ப முத நாள் என்னது இந்த மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காரு இப்படிவா மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்கும் போது இங்கே முதல் நாள் ஏறத்தாழ மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது பெரும்பாலான சமயங்கள்ல இந்த மாதிரி அது விட்டுருவாங்க ஆனந்த இடத்துல அது விடல அந்த அந்த வரலாற்றை முடித்து காட்டுகிறார் முடித்து காட்டுகிறார் அது ஒரு பெரிய ஒரு பெருமைசிரியர் திறனாய்வோடு கூட அந்த கூட்டி முடித்திருக்கிறார் என்ற ஒன்றை காட்டணும் கட்டுக்கோப்பு என்ன சரி முத்தி பெற்றார் கதையை முடிச்சிட்டு அந்த பாப்பா கெதி என்ன ஆயிடுது மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்க என்ன ஆயிடுச்சு சார் அங்க வந்தவங்கெல்லாம் ராத்திரி சாப்பிடாம போனாங்களா சாப்பிட்டு போனாங்களா கல்யாணம் என்ன ஆயிடுச்சு என்று நினைப்பு இல்லை அந்த கட்டுக்குவல் அது போலத்தான் சுந்தர பெருமான் அந்த முதல்ல சரங்கவியாருடைய மகளாரை மணக்க முற்பட்ட இவர் வந்து என்ன பண்ணார் அடியவர் அடியவர்னு சொன்ன உடனே முதல்ல மறுத்தார் பிறகு எழுந்திருச்சார் நீ என்னை அடிவர் சொன்னதுனால நான் அந்த அடிவர் அல்லங்கறத நான் எந்த காரியம் செய்ய மாட்டேன் அடிக்கடி சொல்லிட்டு சுந்தர வரலாறுல தெரிய வேண்டியது நம்ம குற்றவாளின்னு சொல்லிட்டான் என்ன செய்யணும்னு கேட்டா நான் குற்றவாளி அல்லங்கிறத நிரா நிரபராதிங்கிறத அறிவிக்கணுமே தவிர மறைக்கப்படாது மறைக்கப்படாது அது இருபதாம் நூற்றாண்டு அதான் ஆண்மை அழகு குற்றவாளி சொல்லப்படாது சொல்லிட்டாங்க அல்ல என்பதை நீதிமன்ற வரைக்கும் சொல்லியது அதான் ஆன்மீக தவிர